கோ சத்குருஸ்வாமி குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் கோவிந்தாம் கண்ணன் வந்து இந்த உபதேச விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதை பார்க்கலாம் கண்ணனுடைய உபதேசம் கண்ணனுடைய உபதேசத்தை தான் எடுத்துக்கணும் கண்ணன் செய்கிறத நம்மளால் பண்ண முடியும் பண்ணக்கூடாது ராமன் பண்ணத பண்ணலாம் அதுதான் பொதுவாக ஜனங்க இதயம் பெரியவர்கள் சொல்றது அதேதான் விஷயம் பார்ப்போம் ரைட் அந்த முப்பத்தி ஒன்றாவது மேலே பார்க்கணும் அந்த மூலத்தை சேமிப்பு இந்த இருபத்தி நாலாவது பார்க்கணும் இந்த கோவர்தன பூஜையை பற்றி சொல்கிறார் ஸ்ரீ சுகவு பாச்சாம் காலாத்மனா சக்கிரதர்ம் ஜிாம்ம்சமமிய நச்சாம்ம் ஸ்வா காலாத்மனிம்சமமிய தன்னா சா்வந்த தியதுகோம் எதுசூதனி ஸ்வீன்தேணிஜானே தாச்ச விதோ சர்வாக மதுசூதனா வாதிப்பா சொணிஜா உபத்தியபலின் சர்வன் ஆதாய யுவனோ பதிணம் உபத்த யவசோனா புரஸிச்சிரோப்பிணம் அம்சி அனடு தேக்கிய ஸ்வலியவீ சிாசித்தம் அனுடிய ஸ்வலியவீ சிாசிதம் அய்தமம் ரூபம்சிரம் भूरी தைலோஸ்மிவன் பூரிபலிமா கிருஷ்ணஸ் அய்தமம் ரூபவிசிரா தைலோஸ்மிவன் பூரி வலி மாதிரி ப்ரக தமோ விரஜன சக ஆமே அஹோ பசைலோசோ அனுகிரகம் வமை நமோ விரஜன சக ஆமே அஹோ பசைலோசோ அனுகிரகம் வீஷோ அவானு ம காமீீ வனோத நம சர்வே வாத்மோ ரவா அவஜான மத்திய காமூவோ அஸ்ம நம சர்மே ஆமோ இதிரிஜம வாசுதேவிரோபிருஷ்ண விரம் ஹேயு இத்திரே கோஜமகம் வாசுதேவிரோதிதாயத்தை கிருஷ்ண விரம் ஹேயு முப்பத்தி எட்டாவது இதோட அத்தியாயம் அதனால ஒன்னாக சேர்த்து பார்த்துட்டோம் ஸ்ரீ சுகாச்சி மறுபடியும் பார்ப்போம் முரத்தை சேவிப்போம் ஸ்ரீ சுகவாச்ச காலாத்மனவா சக்கிரதர்ம் ஜிாம்சதாம் பிரோக்ஷம்னன் சாது அகிருணந்த காலாத்மனீசு வாச காலாத்மவிரதர் ஜிஹாம்சோக்ஷமியா சாது அகிருணத்த தட்டோம் எத மதுசூதனி திரேண கிரி தியரு மதுசூதனி திரேண கிரி உபத்திய வலின் உபத்தின் சர்வாத்த யுவசவா புரஸையோதிணம் உபத்த யுவசவம் புரஸிச்சிரோ प्रदक्षिण अनासी अनुज्युग्धाननेूप्य सलंकृता गोप्य कृष्णवीरिया गायन्दासी अना அனடுக்கிய சுலங்கோச்சீ காயந்திசி கிருஷ்ணம் அன்யமம் ூபம்விசிரம்பணம் கராக தைலோஸ்மிவன் பூரிபலிம்மாதிரே ப்கத்வபு கிருஷ்ணம் அன்யமம் ஃபம்பவிச்மணம் கர்த்தைஸ்மிவன் பூரிபலிம் ஆததிரேகத்வபு தஸ்ை நமோவன ஆமனே அஹோபிரோஷோணோ அனுகிரகம் வை நமோதிஜனே कामरूपी அனுகிரகம் வதத்துஷனோ மசியே காமூப்பீ மனோத்ம நணே गवाम ஏஷோஜான மசியே காமூப்பீ வனோக அன்ஸ்ம நமசா கர்மே ஆமனோகவா இதிரி யஜமேவனோதி கோப்பிரஜம் வியுத்தி அி கோ யம் வாசுதோதியே கோப்பான் சியு இந்த அயம் இருபத்தின அர்த்தமாக விளக்கத்தை பார்ப்போம் இப்படியும் சுக்கபிரமன் சொல்கிறார் இப்படியும் இந்திரனுடைய கர்வம் ஏற்கனவே அந்த பிராமணர்கள் அதாவது பூசுராகம் பிராமணருடைய கர்வத்தை அடக்கு நான் கண்ணன் அதனால் அவர்கள் வந்து வரலை கண்ணன் இருக்கான்னு தெரியறதே வரலை கம்சனுக்கு பயந்தார்கள் அதுதான் நம்ம பைந்தாங்குழி தான் ஆகிட்டோம் பைந்தாங்குழி ஆகிட்டோம் கம்சன் மாதிரி தான் திராவகம் இருக்குது புரியலை நம்ம மக்களுக்கு ஒற்றுமையே இல்லாமல் போயிருக்கு பிராமண மக்களுக்கு அப்போ பயம் பூனல் அழுத்தேன் நான் சின்ன வயசில் இருந்திருக்கேன் திருச்சியில் அந்த நேரத்தில் பூனல் அழுத்து குடுமையறுத்து எல்லா விதத்திலையும் அனாவசியமாக அதுவும் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானது எல்லாம் நடந்திருக்கேன் சரி அப்போ வந்து ஒன்றும் மாறல்ல கீழே போயிருக்கேன் அப்போ என்ன என்னடான்னா மலையப்ப இந்த கோவிந்த பட்டாபிஷயத்தை கேட்டு எல்லாேருக்கும் இந்த லோகத்து சுகத்தையும் மேல் லோகத்துக்கும் அந்த தத் விஷ்டம் பரவம் பரவம் சதா பசின்னு சூரியாக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சொல்கிறாங்க கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகின்றான்னு வந்து ஒரு இன்னைக்கு கூட ஒரு இடத்துல கேட்டேன் அதாவது ஹஸ்திக்கும் துவாரகை துவாரகைக்கு வந்து இதே துவாரம் அந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது ஆனால் புடவை சுரந்தான் அப்படின்னா எந்த கோவிந்தனை கூப்பிட்டோம் தான் புடவை சுரந்தான் அதே மாதிரி திரௌபதிக்கு எப்படி புடவையை சுரந்தானோ அப்படி திரு மலையப்ப சுவாமி இப்போது அவனுடைய தர்மம் தானே சனாதன அது நீ அதை ஸ்தாபனம் பண்ணணும் த மறுபடியும் புனர்ஸ்தாபனம் பண்ணணும் நன்றாக ஸ்தாபனும் அழகாக திடமாக ஸ்தாபனும் இல்லைன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதை கேட்கக்கூடியவர்கள் பிராமண சமூகத்திற்கு நல்லது பண்ணி நல்லபடியாக அவர்களை வந்து இந்த லோகத்து சுகமும் பரலோகத்துக்கும் அந்த இதுவும் மோட்சத்தையும் உத்தமகதியும் கொடுக்கணும் மேலே பார்க்கணும் இப்படியும் கால சுருபியம் அதுக்காக காலாத்மனா காலசுருபியம் இருக்கான் மனசை கவர் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட வந்து இந்திரனுடைய கிரவத்தை அடக்க வேண்டி கிருஷ்ணனால் இப்படி சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நந்தகோபுரர்களாக எல்லாம் கேட்டார்கள் பெரியவர்களாக எல்லாம் கேட்டார்கள் கேட்டால் வெரி குட் குட் குட் குட் குட் எல்லாரும் கொண்டாடினார்கள் நல்லதுன்னு சுவீகரித்தார்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ மதுசூதன் யாரு மதுங்கிற ராட்சதனை கொண்ட அப்படிப்பட்ட மதுசூதனாக வந்து கிரு கிரு கிருஷ்ணன் அப்படி சொன்ன பிரகாரமே இந்திரயாகத்திற்காக சேர்த்து வைத்தார்கள் கலெக்ட் பண்ணி வைத்தார்கள் சம்பாரங்கள் இது பண்ணி வைத்தார்கள் சேகரித்தார்கள் அப்படிப்பட்ட எல்லா திரவியங்கள் வத்துக்கள் பொருட்களை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சரிவர இந்த புண்ணியாவச்சனம் சொத்திவாதனம் செய்து புண்ணியாவாதனம் செய்து அந்த கோவர்தன மலைக்கும் பிராமணர்களுக்கும் எல்லா பலிகளையும் கொடுத்து பசுக்களுக்கும் புல்லையும் கொடுத்து பசுக்களை முன்னால் ஏற்றுக்கொண்டு முன்னால் நடத்தி கொண்டு பசுக்கள் போனால் அந்த கோதூழி லக்கனம்னு சொல்லுவார் அது முன்னால் போனால் அதுவே ஒரு பெரிய ஒரு சுபசுகரமாக இருக்கும் அதுவே வந்து நம்மளை பவித்திரம் பண்ணுறாப் அந்த பசு தூளியை வந்து நம்ம மேலே பட்டாலே அதுவே ஒரு பெரிய ஸ்நானம் பண்ணுறா பிள்ளைக்கும் பரிசுத்தமாகிடும் அப்படி பிராமணருடைய ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டு நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்ட அந்த கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணனுடைய பலவிதமான வந்திருக்காங்க அதாவது ஒரு அஷ்டமியில பிறந்து நவமியில் அங்க வந்து சேர்ந்தான இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அவனுடைய லீலைகளையும் வீரியங்களையும் பாடிக்கொண்டு கோபியர்களும் எருதுகள் போட்டின வண்டியில் ஏறிக்கொண்டு மிகவும் சொன்ன வார்த்தையை வந்து அப்படியே நடத்தியே காண்பிக்கணும் ஒரு ஆதரவோடு ஈடுபாடோடு மலையை பிரதட்சணம் பண்ணார்கள் அதான் இப்போது நம்ம வந்து இன்றைக்கி ஆசான் டுடே பார்க்குற போது அந்தர பரிகிரமா பகிர பரிகரமாக சொல்கிறார் இன்னரை இன்னர் ரவுண்டு ஒரு பரிகரமாக இருக்குது அவுட்டர் ரவுண்டு கொஞ்சம் நீளமான பரிகிரமா அப்படியெல்லாம் பண்ணார்கள் இப்போ எல்லோரும் எப்படி இப்படிலாம் பண்ணார்கள் நமஸ்காரம் பண்ணிகிட்டே போவார்கள் அப்படியெல்லாம் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வந்து அவர் கிருஷ்ணன் டைக்கூடிய பக்தியெல்லாம் பார்த்து அவர் பண்ணக்கூடிய கஷ்டப்பட்டு பண்ணதை பார்த்து அவங்க ஏன்னா தெரியல ஒன்றுமே இல்லைங்கிற அவ்வளவு அப்படிதான் அப்படிப்பட்ட கண்ணனும் கிருஷ்ணனும் கோபுரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் என்ன அவருக்கு சந்தோஷப்படணும் நம்ம சொன்ன வார்த்தையை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படியும் பெரிய சரீரத்தை வச்சு பிரகத் அதாவது இதை விட பெருசு இருக்காது அப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டும் வேறு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டும் அந்த மலை அதாவது கோவர்தன அபிமானி தேவத்தை மாதிரி ஏதோ நான் இருக்கேன் இதோ நான் தான் கோவர்த்தன் மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பலி கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டான் தட்டுக்கிட்டான் ஒரு சேர்த்து சாப்பிட்டுட்டான் தட் அதாவது வர கொடுத்த கொடுக்கப்பட்ட வஸ்துக்களை கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரங்களோடு சேர்த்து எல்லாத்தையும் பகவான் வந்துட்டான் அவன் தான் பெரிய பலி பிருகத் பலி இதை கொண்டு தான் அன்னப்பாவாடி உற்சவம்லாம் கொண்டு ஆரம்பித்தாருங்க தீபாவளி எண்ணிக்கையெல்லாம் பண்ணாருங்க அண்ணப்பாவோட உச்சம் அப்புறம் வந்து திருமலை திருமலை அவனுக்கும் அன்னப்பாவோட உச்சம் பண்ணார்கள் சப்பன் போஜன் வந்து இதாக இங்கே தான் ஆரம்பிச்சுடும் இதில் என்ன ஆரம்பிக்கும் பாருங்க ஆச்சரியம் ஆச்சரிய பாருங்கள் ஆச்சரியம் பாருங்கள் இந்த மலை வந்து ஒரு ரூபத்தில் எடுத்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறது செய்கிறதேன் நம்ம கண்ணன் சொன்ன மாதிரியே நடக்கிறதேன் இந்த மலை வந்து தண்ணி இஷ்டம் ரூபம் எடுக்கிறதுக்கு வந்து அத்தீரகம் இருக்குது நம்ம அவமா அவமானம் பண் நம்மளை வந்து அவமதிக்கிற மாதிரி காட்டில் வசிக்கிற மனுஷர்கள்ன நாசம் செய்கிறது ஆனால் நமக்கும் நம்முடைய அதாவது தன்னை அவமானம் பண்ணக்கூடிய அந்த கோவர்தனகிரி கோவர்தனகிரி அவமானம் பண்ணுறாப்பில் என்ன ஒரு மலதான அப்படின்னு உரைக்கிறதோ இது பண்ணுறதோ அங்கேருந்து ஒரு கல் கூட எடுக்கக்கூட மாட்டார் ஏதோ நான் ஏதோ மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன கல்லை கொண்டு வந்து பூஜையில் வச்சுட்டேன் கோவர்தனகிரி கல்லை கொண்டு வந்து வச்சுருக்கேன் அந்த கோவர்தனகிரிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதியை கொண்டு வச்சுருக்கேன் ஆற்றுல பகுதியில் வச்சுருக்கேன் கண்ணன்ட்டை வச்சுருக்கேன் தன்னை அவமானம் பண்ணக்கூடிய கோவர்தன்கிரி காட்டில் வசிக்கக்கூடிய மனுஷங்கள்ல அது வந்து அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறது ஆனால் நமக்கும் நம்முடைய பசுக்குழுப்பும் க்ஷேமம் உண்டாவதுக்காக இந்த மலையை நமஸ்காரம் பண்ணுவோம் ஆ அப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணுறான் இங்கே வந்து இந்த கோபுரங்களோட கோபிகளோட கண்ணன் வந்து ஒரு சின்ன ஏழு வயசு கண்ணனாக நமஸ்காரம் பண்ணுறான் அங்கே அதே கண்ணன் வந்து மலை ரூபத்தில் இருந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டேன் தட்டோட சாப்பிட்டான் அண்டாவோட அண்டாவோட அப்படி கோபுரங்களோட தானும் தன்னுடைய சுரூபமாக அந்த மலைக்கு நமஸ்காரம் பண்ணோம் அதே தான் தனக்கு நமஸ்காரம் மலை பசுக்கள் பிராமணர்கள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு பூஜை யாகம் அதுதான் யாகம் அதை முறைப்படி சாஸ்திர பிரகாரம் செஞ்சு முடிச்சு தானம் கொடுத்து கிருஷ்ணனோட திரும்பி கோகுலத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள் அப்படி பார்ப்போம் விவரமாக பார்த்தா இந்த சுகர் சொல்கிறார் காலம் காலரூபி அன்ப முத்தன் பின்னால் வரும் ஏகாதசந்தத்தில் மொதோ அத்தியாயத்திலே வரும் அங்கே காலரூபி விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார் அந்த கால அம்சங்கிறது விஷ்ணுனுடைய ஒரு பகுதி அப்போ காலந்தான் நிச்சயம் பண்ணுறது காலாக கரோதி நிச்சித்திரம் காலகா பக்ஷதி காலகா கீழதி காலகா அப்படிப்பட்ட காலமே ரூபமா இருக்கக்கூடிய பகவான் கண்ணன் இந்திரனுடைய கிரவத்தை அடைப்பதற்காக இப்படி அவன் நினைச்சபடி சொன்ன விஷயத்தை எல்லாரும் நந்தரும் நந்த நந்தனை சேர்ந்த நந்தகோபுர தலையில் தலைமையிலே இருக்கக்கூடிய மற்ற கோபர்கள் எல்லாரும் சாது சாது வெல்லது குட் குட் பேஷ் பேஷ் அப்படியே செய்வோம் அப்படின்னு செய்தி அதை ஏற்றுக்கொண்டார் கண்ணன் சொன்ன பிரகாரம் இந்திர யாகத்திற்குண்டான எல்லா வத்துக்கள் சேகரிக்கப்பட்ட சேர்த்த ஆர்ஜித கலெக்ட் பண்ணி உண்ணா சேர்த்த வஸ்துக்களை வச்சுட்டு எல்லா விதமான பூஜைகளும் வழிபாடுகளையும் முறைப்படி செய்தார்கள் பிராமணர்களை கொண்டும் நல்ல புத்திவாஜனமான சொல்ல வச்சு மலையையும் அந்த கோவர்தன மலையும் பிராமணர்களையும் காணிக்க கொடுத்தோம் நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி பசுக்களுக்கு வந்து பூல் கொடுத்தோம் பசுக்களை முன்னால் எடுத்து அந்த மலையை கோவர்தன மலையை பிரதட்சணம் பண்ணார்கள் அப்படி பிராமணர்களுடைய ஆசீர்வாதம் அடைந்த கோபர்களும் கோபிகைகளும் நன்றாக தங்களை அலங்காரம் பண்ணி கொண்டும் பெரிய இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு நான் தான் கோவரின் சொல்லி கோபர்கள் கொடுத்த எல்லா விதமான பூஜையை ஏற்றுக்கொண்டோம் அதாவது அவர்கள் கொடுத்த பலி எல்லாத்தையும் சாப்பிட்டோம் எல்லா விதமான அன்ன விசேஷங்கள் எல்லாத்தையும் அப்போ ஆச்சரியப்பாடுறான் இந்த மேலே மனுஷ ரூபம் என்ன நமக்கு அனுகிரகம் உண்டுதேன் இது தன் இஷ்டப்பிரகாரம் ரூபத்தை எடுக்கக்கூடிய தக்தி படைச்சிருக்கணும் தன்னை அவமானம் பண்ணக்கூடிய காட்டுவாசிகளை இதை வந்து தண்டிக்கிறது ஆனால் நம்மளுக்கு வந்து நம்முடைய இதுக்காக க்ஷேமத்திற்காக பசுக்கொள்களை க்ஷேமத்துக்காக நம்முடைய கட்சத்துக்காக பசுக்கொள்ளை கேமத்துக்காக இதை நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ரூபமான கோவர்தன மலைக்கு மற்ற கோபுரர்களை சேர்ந்து தான் நமஸ்காரம் பண்ணும் இங்கேயே குட்டி ஏழு வயசு கிருஷ்ணனாக நமஸ்காரம் பண்ணுறான் அங்கே அதே கிருஷ்ணன் வந்து அவர்களுக்கு தெரியல அப்போது கோவர்தன ரூபமாக இருந்துகிட்டு எல்லா பலியும் வாங்கி கொண்டான் நமஸ்காரத்தையும் வாங்கி கொடுக்க அதனால சர்வதேவ நமஸ்காரமாக அப்படி கிருஷ்ணனால் கூண்டப்பட்ட கோபர்கள்லாம் மலைக்கும் கோவர்தன மலைக்கும் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் இந்த மாதிரி கண்ணன் சொன்ன பிரகாரம் யா யா பூஜை ஆராதனம் வேள்விய யாகத்தை மறுபடி செய்து கிருஷ்ணனோட எல்லாரும் சந்தோஷமாக கோகுலத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள் இப்படி இருபத்தி நாலாவது அத்தியாயம் முடிந்தது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் முதல் ஏழு ஸ்லோகம் பார்த்து ஏழு செத்துபோதம் தீசுக்கோவாஜ இந்திரத்தராம பூஜா விஜா நிவிக்தான் நூப கோப்பே கிருஷ்ணநே நந்தாதிபட்சுக்கோபாம் ஈசுகோவாஜ இத்தனப்பூஜா விஜா விகட்ட கோபே கிருஷ்ணநே நந்தாதிபட்சுக்கோபா கணம் சாம் வர்த்தம் நாம மோந்தா இந்திரையத்து கிரோம் வாக்கியம் சே சமன்யுணம் சாம் வர்த்தம் நம மோந்தாந்திச்சோய் வாக்கியம் சே சமய அஹோஷ்மரமாத்மோ கானநகம் மத்தியுத்தேலனம் அஹோஸ்யம் கானநா கனநகாம் கிருஷ்ணம் மச்சுக்கோனா திருடை கரமயை கே நாம விதமன் வீஷு தரிசன் தவ வாம் யமமயை கே மன மனோந ஜாமன் வீட்சுக்கிங் ஹிவ் சித்தேஷன் வாச்சாலம் பாலிசம் தப்தம் அஜம் பண்டிதமான மத்துமுரம் வாச்சாலம் பாலிசம் தப்தம் அஜம் பண்டித்தன மத்தும் உபாஷ் கோபா மே சக்கரப்பியம் எதாசிப் கிருஷ்ணநாத்மா வசன்னயும் ஏஷா சிவாவலிப் கிருஷ்ணேந்தமா குரு தீமஸ்து நயச்சயம் அஹம் சைராவம் நாகம் ஆருகிய அனுவிரதம் மருகணை மகாவீரே நந்தகோஷிகாம் அஹம் சைராவம் நாகம் ஆருகிய அனுவிரதம் மருகணை மகாவீரே நந்தகோஷிம்சையம் ஏழாவது ஸ்லோகம் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இது முக்கியமான விஷயம் அதை வந்து அதாவது அஞ்சாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய சூக்மமான அர்த்தம் திட்ரா இந்த திட்ராப்பட தான் ஆனா சூக்மமான அர்த்தத்தை கண்ணனை பொழுது சொல்றாப்பு அதை பார்க்க முடியும் ஒரே ஆசிரியர்கள் அப்படி காண்பிக்கிறார்கள் வாசாலம் பாலிசம் அக்யம் பண்டிதமான கிருஷ்ணம் மற்றும் உபாசித்த கோபாமை சக்குரவர்த்தன் இப்படி வாசாரம் பாலிசம் அப்புறம்னா ஸ்தப்தம் அக்யம் பண்டிதமானம் மத்தியம் கிருஷ்ணம் இப்படி ஏழு வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வித்தியாசமான ஒரு உயர்வான அர்த்தத்தை சொல்லப்படுது அதை பார்ப்போம் இப்போதை பார்த்துக்கணும் ஒரு தரம் ஆவர்த்து ீசுக்கோவா இத்தரா ஆமனப்பூசம் விஜாயூப்போபே கிருஷ்ணநே நந்தாதிபட்சுகோபாச்சமூசம் விஜய விநூபம் கோபே கிருஷ்ணநே நந்தாதிபுக்கோபணம் சாத்தகம் வர்த்தகம் நம மோந்தம் சந்தாரிணம் இச்சோதேவோம் வாக்கம் சமன்வி கணம் சாம்ப நம மே சந்திராசோ கிரோ வாக்கியம் சஹே சமன்வி அஹோஸ்யமத் கானனா கிருஷ்ணம் மத்தோபாஷி யே சக்கோடனும் அஹோஸ்மாத்மோ கானனா கிருஷ்ணம் மத்தோபாஷ்டி மே கிருஷ்ணமத்துப்பேவேனம் எதா திருடை கர்மய நாம விதான் வீட்சிங் ஹிவ்வந்த பண்ணம் எதா திருடை கர்மய கிண விதாக்கிங் ஹிவ்வந்தவம் வாழிதம் தப்தம் அஜம் பண்டிதமான சக்கரப்பி இதுதான் வசத்தியான விஷயம் அர்த்தங்கள் பின்னால் வருது நேராக தாப்பில் பார்த்தா எதிர்த்தாப்பில் பார்க்கக்கூடிய வார்த்தார்த்தங்கள் திட்ராப்புறது ஆனால் வசத்தியான அர்த்தத்தை பெரியவர்கள்லாம் அப்படி காண்பிக்கிறார்கள் அதுதான் நம்ம அதை பின்னால் நாளைக்கு அனுபவிப்பா அதை எப்படி ஊட்டணும் அதை விடாம ஏவம் ஏஷாம் சியாவலிப்தானாம் கிருஷ்ணனாத்மாஹிதாத்மனாம் குணத்தீமஸ்து நயத்தம் ஏஷாம் சிவாவலிப் கிருஷ்ணேனாத்மாயித்தாத்முணஸ்பம் வசூன் நயத்த அம்சயம் அஹம் தைராவம் நாகமாருக்கம் மருகணம் மகாவீரேகி அந்த கோஷ்ட ஜிகாம்சிகம் அகம் சைராபதம் நாகம் அருக்கனு பிரஜபிரஜம் மருக்கணியமாவீரேகி அந்த கோஷ்ட ஜிகாம்சிகம் ஏழாவது ஸ்லோகம் முதல் ஏழு ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் ராஜனே அப்படின்னு கூப்பிடான் நிற்பான் கூப்பிட்டு பரீட்சை கூடு சொல்கிறார் அந்த இந்திரன் அப்போது தனக்கு செய்ய வேண்டிய பூஜை ஆராதனை அந்த அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அதை வந்து நிற்கப்பட்டது நிறுத்தப்பட்டது கெடுக்கப்பட்டது நிறுத்தப்பட்டது கெடுக்கப்பட்டது தள்ளிப்போ அதாவது நிறுத்தப்பட்டதை பார்த்து கிருஷ்ணனையே நாதனாக கொண்ட அந்த அந்த கோபம் போன்ற கோபுர்ட்ட கோகுரத்தில் இருக்க கோபுர்ட்ட கோபம் இந்திரன் வந்து தான் ஈஸ்வரன் அப்படின்னு அபிமானம் இருந்ததுனால கோபம் அப்படின்னு சொல்லி அவன்தான் ஈஸ்வரன் மூன்று லோகத்துக்கு அவன்தான் தலைவன் ஈஸ்வரன் அப்படின்னு அபிமானம் கொண்டு கோபம் கொண்டு பிரளயத்தை செய்யக்கூடாது பிரளயத்தை செய்யக்கூடதுன்னு பிரசித்தமான அந்த நாசம் செய்யக்கூடிய முடிவு செய்யக்கூடிய அதாவது பழைய காலத்தில் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க நாசம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டம் இருக்குது அதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காரு அது வந்து சாம்பார் தகம்னு பேர் அந்த மேகக்கூட்டங்கள் அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் மழையாக பெய்யக்கூடியது அப்போது அந்த மேகக்கூட்டங்களை ஏவினாங்க இப்படி அவர்களை வார்த்தை சொல்லி அவர்களை வந்து எல்லா அதுக்கு வந்து ஒரு அந்தரியாமை உண்டு அதுக்குன்னு ஒரு தேவத்தை உண்டு எல்லாம் உண்டும் இல்லையா அப்படி சொல்லி அவர்களுக்குன்னா கட்டளை இட்டு அனுப்பினா காட்டில் வசிக்கக்கூடிய இந்த கோபுரளுக்கு அந்த ஸ்ரீமர மகாத்மி சீமர காம்பீரம்னு சொல்வார்கள் இதை கர்வம் படித்தவனால் சீமர காம்பீரன் அதை வந்து அர்த்தம் புரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி சொல்வார்கள் இதை அதாவது மறைச்சு சொல்கிற அப்படி சொல்வார்கள் இந்த பணத்திமிரு இருக்குன்னு சொல்லலாம் பணத்திமிரு செல்வ திமிரு சொத்து திமிருங்கிறதுக்கு சொன்னால் இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் சீமர காம்பீரியன்னா அது வந்து த புரியாதது அப்படி சீமர மகாத்மன் சம்பத்தார் அவர்களுக்கு செல்வம் நிறையா இருக்கும் இதான் மகாலட்சுமி தாண்டவ மாடினாலே அப்படி கண்ணன் இருப்பதுனால சம்பத்து இருக்குது அதனால் அவர்களுக்கு வந்து மதம் திமிர் ஏறி இருக்குது ஆச்சரியமாக இருக்கேன் இந்த கோபுரர்கள்லாம் மனுஷனான கிருஷ்ணனை வந்து நம்பி ஆச்சரியத்துக்கொண்டு தேவனானியனுக்கு அவமானம் செய்து விட்டார்கள் மேலே சொல்லவன்ட்டுக்கு பார்ப்போம்